அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நானும் என் சிறிய தந்தையின் இரண்டு மகன்களும் நபி சொல்லாஹி அவர்களிடம் வந்தோம் அவ்விருவரில் ஒருவர் இறை தூதர் அவர்களே அல்லாஹூ உங்களுக்கு அதிகாரம் வழங்கியுள்ள பகுதிகளில் எங்களை அதிகாரிகளாக நியமியுங்கள் என்று கேட்டார் மற்றவரும் அதே போல் கூறினார் அப்போது நபி சொல்லாஹும் அணியின் வசல்லம் அவர்கள் நிச்சயமாக அல்லாஹுவின் மீது சத்தியமாக இப்பதவியை கேட்கின்ற எவருக்கும் இந்த பதவி மீது ஆசை கொள்கின்ற எவருக்கும் இந்த அதிகாரத்தை நாம் வழங்க மாட்டோம் என்று கூறினார்கள் புகாரி ஏழு ஒன்று நான்கு ஒன்பது முஸ்லிம் ஒன்று ஏழு மூன்று மூன்று ஒன்று